அவர் மீது ஒரு ஜோடி ஆடையையும் அதே போல அவருடைய அடிமை மீது ஒரு ஜோடி ஆடையையும் கிடப்பதை பார்த்தேன் நான் ஆச்சரியமுற்றவனாக அதை பற்றி அவரிடம் கேட்டேன் அதற்கு அவர் கூறினார் நான் முன்பொருமுறை ஒரு மனிதரை ஏசிவிட்டு அவரது தாயின் குறை கூறிவிட்டேன் அப்போது நபி அவர்கள் கூறினார்கள் அவரையும் தாயையும் சேர்த்து குறை கூறிவிட்டீரே நீர் அறியாமை காலத்து பழக்கம் குடிகொண்டிருக்கும் மனிதராகவே இருக்கிறீர் உங்கள் அடிமைகள் உங்களின் சகோதரர்கள் ஆவர் அல்லாஹான் அவர்களை உங்கள் அதிகாரத்தின் கீழ் வைத்திருக்கிறான் எனவே ஒருவருடைய சகோதரர் அவரது அதிகாரத்தின் கீழ் இருப்பாரேயானால் அவர் தாம் உண்பதிலிருந்து அவருக்கும் புசிக்க கொடுக்கட்டும் தாம் உடுப்பதிலிருந்து அவருக்கும் உடுத்த கொடுக்கட்டும் அவர்களின் சக்திக்கு மீறிய பணிகளை கொடுத்து அவர்களை சிரமப்படுத்த வேண்டாம் அவ்வாறு அவர்களை நீங்கள் சிரமமான பணியில் ஈடுபடுத்தினால் நீங்கள் அவர்களுக்கு உதவியாயிருங்கள் இதன் காரணத்தால் நான் அணிவது என் அடிமைக்கும் ஆடை அளித்தேன்